வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்று செய்தி சேவை செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் தமிழகத்தில் வரும் கல்வியாண்டு முதல் பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஆகிய வகுப்புகளுக்கான செப்டம்பர் மாத துணைத் தேர்வு முறை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது சேலம் மத்திய சிறையில் பத்து ஆண்டுகளாக தண்டனை அனுபவித்து வந்த முப்பது கைதிகள் சனிக்கிழமை விடுதலை செய்யப்பட்டன கீழடி அகழ்வாராய்ச்சியின் நான்காம் கட்ட பணிகள் இம்மாதம் முப்பதாம் தேதிக்குள் நிறைவடையும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் துரோணாச்சாரியர் விருதுக்கு தேர்வாகியுள்ள மேஜே பந்து பயிற்சியாளர் ஏ ஸ்ரீனிவாசராவுக்கு முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு உதவுவதற்காக பஞ்சாப் கேரள மாநில அரசுகள் போல தமிழக அரசும் தனித்துறையை ஏற்படுத்த வேண்டும் என்று வெளிநாடு வாழ் தமிழர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகியுள்ள டேபிள் டென்னிஸ் வீரர் சத்யனுக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் தமாக தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் வாழ்த்து கூறியுள்ளனர் சென்னையில் சாதாரண கட்டண பேருந்துகளை பயணிகள் எளிதில் அடையாளம் காணும் வகையில் சென்னை மாநகர பேருந்துகளில் குறைந்தபட்சம் ரூபாய் ஐந்து என்று ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது சென்னை புழல் சிறை உள்பட ஒன்பது இடங்களில் பெட்ரோல் விற்பனை நிலையங்களை திறக்கவும் அவற்றில் நன்னடத்தை கைதிகளுக்கு பணி வழங்கவும் சிறைத்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது சென்னை சென்ட்ரல் எழும்பூர் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள குழந்தைகள் உதவி மையங்கள் மூலம் நடப்பாண்டில் ஆகஸ்ட் மாதம் வரை எட்நூற்றி தொன்னூற்றி குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளன ரயில்வே பாதுகாப்புப்படை விழாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை போதைப் மற்றும் மனநிலை பாதிக்கும் பொருட்களுக்கான முதன்மை சிறப்பு நீதிமன்றத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப தேர்வு நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் ஆவணப்பதிவுக்கு டோக்கன் வழங்கும் முறை கடந்த வாரம் தொடங்கப்பட்டது ஆவணப்பதிவுக்கு வழங்கப்படும் டோக்கன்களின் எண்ணிக்கை ஐம்பதிலிருந்து நூறாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த மாற்றம் சனிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வருகிறது ரயில்வேயில் சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கவும் சாலைகளில் இருந்து தடங்கள் இன்றி சரக்குகளை ரயில் முனையங்களுக்கு எளிதில் எடுத்து வரவும் கூடிய வகையில் சாலைகளிலும் தண்டவாளத்திலும் இயங்கக்கூடிய சரக்கு ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன அரசியல் கட்சிகளின் மின் கொடிகளை பொது இடங்களில் சட்டவிரோதமாக நடுவதற்கு நிரந்தர தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசு நான்கு வார காலத்துக்குள் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனல் மின் நிலையங்களில் போதிய அளவு நிலக்கரி இருப்பு உள்ளது என்று தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு இரண்டாவதுகட்டமாக எடுத்தவடிக்கை மூலம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் போலி நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிறுவனங்கள் விவகாரத்துறை இணை அமைச்சர் பி சௌத்ரி தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கேரளத்திற்கு சரக்கு சேவை வரியின் கீழ் கூடுதல் வரி விதிப்பின் மூலம் நிதி திருட்ட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வந்திபோரா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய என்கவுண்டரில் பயங்கரவாதிகள் ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனா் அயல்நாட்டுச் செய்திகள் பாகிஸ்தான் ராணுவத்தின் விருப்பப்படியே அந்நாட்டின் பிரதமர் இம்ரான்கானின் செயல்பாடுகள் இருக்கும் என்று காங்கிரஸ் எம் பி சசிதரூர் கூறியுள்ளார் ரஷ்யாவிடமிருந்து எஸ் நாநூறு ரக போர் விமானங்களை கொள்முதல் செய்யவுள்ள இந்தியா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்க வாய்ப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன வணிகச் செய்திகள் சிறு சேமிப்புகளுக்கான வட்டி விகிதங்கள் பூஜ்யம் புள்ளி நான்கு சதவீதம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த உயர்வால் மத்திய அரசின் நிதி ஆதாரத்தை அதிகரிக்கும் என்பதுடன் கடன் வாங்குவதையும் குறைக்கும் என்று ஆய்வு நிறுவனமான இக்ரா தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரிக்கும் என்று சர்வதேச தர நிறுவனமான பிரிக்ஸ் வெள்ளிக்கிழமை சாதகமற்ற நிலவரங்களால் முதலீட்டாளர்கள் லாப நோக்கம் கருதி பங்குகளை விற்பனை செய்ததை அடுத்து பங்கு சந்தைகள் கடும் வீழ்சியை சந்தித்தது ஒரு கட்டத்தில் சென்செக்ஸ் குறியீட்டு எண் புள்ளிகளுக்கும் மேல் சரிந்து முதலீட்டாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகள் டிராக்டர்கள் மற்றும் வேளாண் உபகரணங்களை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளும் வகையில் ஜே சர்வீசஸ் என்ற புதிய செயலியை ஸ்டாஃபோ நிறுவனம் வெள்ளிக்கிழமை அறிமுகப்படுத்தியுள்ளது பால் பொருட்கள் ஏற்றுமதிக்கு வரி சலுகைகளை மீண்டும் அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ரஷ்ய ஊக்க மருந்து தடுப்பு ஆணையம் மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை உலக அமைப்பான வாடா உள்ளது இதன் மூலம் ரஷ்ய வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் மீண்டும் பங்கேற்க முடியும் திரைச்செய்திகள் ஜெயம் ரவி நடித்துள்ள அடங்க மறு திரைப்படம் வெளியாக உள்ளது தானி ஒருவன் இரண்டு குறித்த அறிவிப்பும் வந்துள்ளது இதற்கிடையில் வேல்ஸ் Films International ஐசாரி கணேஷ் தயாரிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது இந்த படத்தை அறிமுக இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் இயக்குகிறார் இயக்குநர் எட்டு தோட்டாக்கள் படத்திற்கு பிறகு புதிய படத்தை தொடங்கியுள்ளார் பிரியா பவானி சங்கர் நடிப்பில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கதை இது யுவன் இசையமைக்கும் இப்படம் கேங்ஸ்டர் பின்னணி அமைந்த வாழ்வியல் கதை ராதாரவி ராதிகா முக்கிய கதாபாத்திரங்கள் எடுக்கின்றன இத்துடன் நச்சினியின் இன்றைய செடி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒருமுத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் இதுபோல் பல தரமான ஒலி கோப்புகளை கேட்டு சுவைக்க டபுள்யூ டபிள்யூ டபுள் நச்சினை என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் நன்றி வணக்கம்